மலஜல தேவைக்காக அவர்கள் சென்றார்கள் அப்பொழுது நாங்கள் சிவப்பு பறவை ஒன்றை கண்டோம் அதனுடன் இரு குஞ்சுகளும் இருந்தன அதன் இரு குஞ்சுகளையும் எடுத்தோம் தாய் பறவை வந்தது குஞ்சுகளை காணாததால் தரையில் விரித்தது அப்பொழுது இதை எரித்தவர் யார் என்று கேட்டார்கள் நாங்கள் தான் என்றோம் நெருப்பின் இறைவனை தவிர வேறு யாரும் எந்த உயிருள்ளவைகளையும் நெருப்பின் மூலம் வேதனை செய்யக்கூடாது என்று நபிசல்ல அனிஹின் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ இரண்டு ஆறு ஏழு